உங்களுக்காக நம்மை சுற்றி நம்மை பற்றி என்கிற ஒரு தலிப்பில் ஒரு அங்கம் வருகின்றது நாம் நிமல் பிரிஸ்பேன் வாழ் தமிழ் மக்களும் ஏனைய இன மக்களும் ஒருங்கிணைந்து வேளாங்கண்ணி ஆரோக்கிய எண்ணையின் திருவிழாவை இவருடன் மே மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை அதாவது நாளை நகரின் மரியன் வேலி திருத்தலத்தில் கொண்டாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அன்றைய தினம் காலை பத்து மணிக்கு பக்தர்கள் அனைவரும் மரியன் திருத்தலத்தில் ஒன்று கூடி திவ்ய எழுந்தேற்றம் திருச்சி மாலை பிரார்த்தனை ஆசீர்வாதம் ஆகியவை நடைபெற்று அதன்பின் பதினோரு மணிக்கு ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணியின் திருச்சரூப ஊர்வலமும் நடைபெற உள்ளது அன்னை வேளாங்கண்ணியின் பக்தர்கள் அனைவரும் குடும்பமாகவும் நண்பர்களுடன் திருத்தலத்திற்கு வருகை தந்து அன்னை வேளாங்கண்ணியின் ஞான ஒளியை பெற்று உலகில் அமைதி நிலவும்படி பிரார்த்தனை செய்ய அனைவரும் திரண்டு வரும்படி அன்னை வேளாங்கண்ணியின் பக்தர்கள் குழுமம் கேட்டுக் கொள்கிறது தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும் தோமஸ் ஜீரோ ஒன் எயிட் ஒன் திருத்தலத்தின் விலாசம் Marian Valley Be Beachbound Road Canungra Queensland 4275 please see the link for the further details www.marianvalley.org <laughs> இதுவரை உங்களுக்காக இடம்பெற்றது நாம் நம்மை பற்றி நம்மை சுற்றி சரி இந்த ஆங்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்திகள் அல்லது நிகழ்வுகள் ஏதாவது இருந்தா எங்களுக்கு நீங்க மின்மர வாயிலாக கூட தகவல்களை தெரிவிக்கலாம்